வணக்கம் செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து தலைமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் தற்போதைய தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இரண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி டூ இடைக்கால திட்டத்துடன் தொடர்புடையது மூன்று ஒரு நாளில் அதிகபட்ச சரக்குகளை கையாளுவதில் சாதனை படைத்த துறைமுகம் தமிழ்நாடு வாவு சிதம்பரம் துறைமுகம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தேனி திட்டம் எதனுடன் தொடர்புடையது இரண்டு எமயமலை நாட் வீடு எனப்படும் புல்வகை தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது மூன்று மக்கா குரங்குகளை ஊருவினை விலங்காக அறிவித்த மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி